முப்பத்தி அப்துல்லி பசுமாடு சாப்பிடும் போது நாகரிகமாக புதுமையாக பேசுபவரை கண்டு அல்லாஹ் கோபம் வருகிறான் என்று நபி சலாஹும் அலைகி செல்லம் அவர்கள் கூறினார்கள் அபுதாவோ ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்யம் ஐந்து மூன்று இது ஹசன் என திருநிதிமாம் கூறுகிறார்கள்